வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களால் மேலும் சிறுநீர் தாதையில் ஏற்படக்கூடிய கல்லடைப்பை நீக்கிய மருந்து நத்தை சூரி வேற எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்ல காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு காலை மாலை அரை ஸ்பூன் அளவு தினம் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த கல்லடைப்பு நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்